தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஆயிஷா அலி அல்லாஹு அனுகா அவர்கள் கூறியதாவது இரவின் எல்லா நேரங்களிலும் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் வித்திரு தொடுகின்றார்கள் சில சமயம் அவர்களின் வித்திரு சஹர் வரை நீண்டுவிடும்